प्रपन्न िजाताय तोत्रेत्रकद्रा कृष्णा गीतामुहे नमे हि ज्ञानमस ज्ञा ध्यान विशिष्कन பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மபலத் தியாகத்தை புகழ்ந்து பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் எப்போவுமே ஒன்றை புகழ்றதுன்னா அதைவிட உயர்வாக இருக்கிற ஒன்றை அதை விட தாழ்த்தி பேசுறது ஒரு பழக்கம் இருக்குது நம்மள்கிட்ட பொதுவாகவே இந்த ஒரு குணம் எல்லா இடத்துலையும் உண்டு சாஸ்திரத்துலேயும் அது காணப்படுகிறது ஒன்றை புகழ வேண்டுமென்றால் அதற்கு மேலே சிறந்த ஒன்று நமக்கு அறிவு பூர்வமாகவே அதுதான் சிறந்ததுன்னு தெரிஞ்சாலும் அதை அந்த இடத்துல தாழ்த்தி எதை புகழணும் நாம் நினைக்கிறோமோ அதை வசதி சொல்லுவோம் இந்த ஒரு பழக்கம் நமக்கு இருக்கிறது அது உண்மை தான் அது தேவைப்படுகிறது இல்லறமே சிறந்தது அப்படிம்போம் தப்பு ஒன்றும் இல்லை சிறந்தது அப்படி சொல்லுவோம் எல்லாத்துலையும் ஞானந்தான் சிறந்தது ஆக இப்படி அந்தந்த காண்டெக்ஸ்டில் அதை அதை புகழுவும் விநாயகரை புகழும்னா சிவனே இருந்து வந்தவர்தான் போம் இதெல்லாம் தவறானு கேட்கப்படாது புகழது தான் அங்கே நோக்கம் அதனுடைய சிறப்பை சொல்றது தான் நோக்கமே தவிர மற்ற சாதனங்களையோ மற்ற விஷயங்களையோ தாழ்த்துறது நோக்கம் இல்லை இதை புகழணும்னா மற்றொன்றை இகழ்ந்தும் பேசுறது இல்லை அதை விட இது உயர்ந்தது அப்படின்னு சொல்றது ஒரு மரபு ஆனால் அறிவுபூர்வமாக லாஜிக்கலாக திங்க் பண்ணினா அது சரி வராது ஆகவே புகழ்கிறதுக்காக சொல்கிறாங்கன்னு ஆகிடும் அதுக்கு பேர் அர்த்தவாதம்னு பேர் சில சமயம் நியாயமாக புகழறதும் உண்டு சில சமயம் இந்த காரியத்தை செஞ்ச அந்த குழந்தைகளெல்லாம் நம்ம புகழோம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு நீ அவனை விட பெரிய ஆள் அப்படின்லாம் சொல்லுவோம் உண்மையிலே இவனை விட பெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க நீ அவனை விட சிறந்தவன் இவனுக்கு ஒரு உற்சாகம் வருங்கிறதுக்காக சொல்றது ஆக இந்த ஒரு நடைமுறையை இந்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம் நாம் இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் அதாவது மெக்கானிக்கெலாம் அறிவுபூர்வமாக செய்யாமல் எந்திரத்தனமாக செய்கிறத காட்டிலும் அறிவுபூர்வமாக செய்கிறதுங்கிறது சிறந்தது இப்போ குழந்தையாக இருக்கிற போது நாம் அப்பா அம்மா சொல்லி கொடுக்குற ஆன்மீக சாதனைகளை எல்லாம் கடைபிடிக்கிறோம் நமக்கு அது என்னென்னே தெரியாது அர்த்தமே தெரியாது ஆனால் நம்ம தெரிஞ்சாலும் காலப்போக்கில் அதை அறிவுபூர்வமாக தெரிஞ்சுன்னு பண்ணுற போதும் அது சிறப்புடையதாகும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக சடங்குகளும் இதெல்லாம் என்ன அர்த்தம் இருக்கு இதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு செஞ்சா அதுக்கு மகிமை ஜாஸ்தி அதனால கிருஷ்ணன் சொல்றார் ஸ்ரேயோகி ஞானம் அபியாசாத் அபியாசத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது இந்த இடத்துல அபியாசம்னு சொன்னா வெறுமனே அறிவில்லாமல் சடங்குகளை செய்வதை அந்த சடங்குகளை பற்றி நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்வது சிறந்தது அப்படிங்கிறார் அபியாசத்தை காட்டிலும் மெக்கானிக்கலா செய்யறதை நாம செய்யக்கூடிய செயல்களுடைய அறிவை பெறுவது சிறந்தது ஞானா தியானம் விசிஷியத்து ஸ்ரேயோகி ஞானம் அபியாசா அபியாசத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது ஞானா தியானம் விசிஷத்து இந்த இடத்துல ஞானம்ங்கிற சொல்லுக்கு சாஸ்திரத்தினுடைய பொருளை தெரிந்து கொள்ளுதல் அதை தெரிந்து கொண்டா போறாது அது கடைபிடிக்கிறது ஆனால் இந்த இடத்துல தியானம்ங்கிறார் ஆக நான் மெய்ப்பொருளாக இருக்கிறேன் என்று அறிந்து கொண்டால் போராது அதை ஆழமான மனதிலே பதிய வைக்க வேண்டும் ஆழமான மனதிலே பதிய வைப்பதற்கு தியானத்தை மேற்கொள்கிறோம் அதை நிதித்தியாசனம் என்று நாம் ஆறாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் ஆகவே எல்லாம் பரம்பொருள் என்று அறிந்து கொள்வதை காட்டிலும் அந்த அறிந்து கொண்ட கருத்தை ஆழமான மனதிலே பதிய வைக்கின்ற தியானம் சிறந்ததுன்னு அர்த்தம் இப்போ தான் பாருங்க தியான கர்மபல தியாகா அவ்வாறு தியானம் செய்வதை காட்டிலும் கர்ம பலனை தியாகம் செய்வது சிறந்தது ஏன்னா நம்ம இப்ப பார்த்ததுல வரிசையா நிர்குண பக்தி நிர்குண உபாசனை அநேக ரூப உபாசனை ஏக்கரூப உபாசனை கர்ம மூலமாக பகவானை வழிபடுதல் கர்மபல தியாக உபாசனை இந்த கர்மபல தியாகம் தான் கடைசியில சொன்னார் என்றைக்கா ஒரு நாளாவது உன் கர்மத்தையெல்லாம் சமர்ப்பணம் பண்ணு இல்லை நீ பலனை விரும்பி கர்மத்தை பண்ணினாலும் அதை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணு இல்லை தவறுகள் செய்தாலும் அதுக்கு தண்டனையத்துக்கு தயாராருன்னு இப்படி அர்த்தங்கள்லாம் அதில் பார்த்தோம் எப்படியோ கடவுள் நம்பிக்கையோட கொஞ்சம் ஒரு நியாயமான ஒரு கட்டுப்பாடோட இருந்தியான நிச்சயம் முன்னேற்றம் உண்டு என்பது சாரம் எனவே பகவான் நிதித்தியாசனத்தை காட்டிலும் கர்மபல தியாகம் சிறந்ததுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா இங்கே கர்மபல தியாகத்தை புகழதில் தான் முக்கியமே தவிர நிதித்தியாசனத்தை காட்டிலும் உயர்ந்ததுன்னு சொல்கிறது இங்கே முக்கியம் இல்லை இதை நாம் நன்றாக புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தை புரிந்து கொள்வது கடினமாக தோன்றலாம் ஆனால் எல்லாம் இந்த உபதேசங்களுடைய தன்மைகளை முறையாக நாம் சிந்தித்தால்தான் இந்த உண்மை விளங்கும் எனவே இது கர்மபல தியாக ஸ்துதி கர்மபலனை புகழ்ந்து பேசுகிற ஒரு அத்தமான ஸ்லோகம் ஆன்மீக வாழ்க்கையே எங்கேயாவது தொடங்குப்பா தொடங்கினாலே போறோம் நிச்சயமா உனக்கு வரிசையா இல்ல கர்மபல தியாகத்திலிருந்து நீ கர்ம யோகத்துக்கு போவே கர்ம யோகத்திலிருந்து ஏக ரூபத் தியானம் அநேக தியானம் அப்புறம் வேதாந்த சிந்தனைகள் ஞான யோக சாதனம் நிர்குண பரபிரம ஞானம் இவற்றையெல்லாம் நீ அடைவாய் அதன் மூலம் நீ சாந்தி பெறுவாய்ங்கிறது அர்த்தம் தியாகா சாந்தி அனந்தரம் கர்மபல தியாகத்தை செய்தால் பிறகு உனக்கு காலப்போக்கில் நிச்சயமாக சாந்தி என்று சொல்லப்படுகிற மோக்ஷம் முழுமையான அமைதி நிறைவு உணர்வை நீ பெறுவாய் என்பது இந்த சுலோகத்தினுடைய பொருள் ஸ்ரேயோஹி ஞானம் அபியாசாத் ஞானா தியானம் விசிஷியே